بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على عشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد عوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من عبصارهم ويحفظوا فروجهم ذلك أذكى لهم إن الله سبحانه خبيرم بما يفنعون صدق الله العلي العظيم when you come mariyade kumriya anbin islamiya shahoda rasade thaimar kadai shahoda risade surathun nisaudeya 30 avadhu thiravasanathai ungalkku munnal thiravathu seidhen Allah hak subhanahu wa taala inda ayattin oodaga manidargal tannudeya கண்களை எப்படி பாவிக்க வேண்டும் கண்கள் அல்லாஹுடைய ஞானத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இவைகளை மனிதர்கள் எப்படி பாவிக்க வேண்டும் இதை தவறாக பாவிப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இதற்குப் பிறகு வரக்கூடிய ஆயத்துகளின் வாயிலாக அல்லாஹா குஸ்மகானு தாரா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் ஆரம்பமாக அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹாக்குறான் எனவே கண்ணை ஒரு நியமத்தாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் ஒரு நிசனத்தாகவும் ஆக்கிக் முடியும் இந்த கண்ணை கொண்டு சுவர்க்கத்துக்குரிய மக்களாகவும் எங்களை ஆக்கிக் இந்த கண்ணை கொண்டு நரகத்துக்குரிய மக்களாகவும் எங்களை ஆக்கிக் கொள்ளலாம் கண்ணுடைய சம்பந்தமாக பல ஆயத்துகளின் வாயிலாக எங்களுக்கு இந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறான் ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான் சுரத்து தஹர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலைகளிலும் சுபகுடைய தொழுகையில் போதப்படக்கூடிய ஒரு சூழாவாகத்தான் இந்த சூலா கொண்டிருக்கிறது அதுல அல்லாஹ் சொல்லுகிறான் எப்படிப்பட்டதென்று சொன்னால் ஒரு சதைப்பிண்டம் ரத்த கட்டியாக அதாவது இந்திரியமாக இருந்து ரத்த கட்டியாக மாற்றப்பட்டு சதைப்பிண்டமாக மாற்றப்பட்டு அந்த சதைப்பிண்டத்தை முன்னிலே சுத்த வைத்து குரானின் அல்லா சுலகான மனிதனை எப்படி அவன் படைத்தான் என்று சொல்லக்கூடிய இன்றைய விஞ்ஞானம் எதை சொல்லுகிறதோ அதை ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் குரானின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் மனிதனை நான் எப்படி படைத்தேன் மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான் இறைவன் அல்லாஹுக்கு சுகான ஹூ தாலா கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் சவாலாக விடுகிறான் நீங்கள் பார்க்கவில்லையா அந்த படைப்பது நீங்களா அல்லது நாங்களா என்று சொல்லக்கூடிய கேள்விகளையெல்லாம் அல்லாஹா ஒரானின் வாயிலாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறான் அந்த அல்லா சொல்லுகிறான் அந்த மனிதனை அந்த சதை குண்டமாக இருந்த அந்த இரத்த கட்டியாக இருந்த மனிதனை நாங்கள் கேட்கக்கூடியனாகவும் பார்க்கக்கூடிய நாங்கள் அவனை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு ஒன்றுமே வைத்திலிருந்து வெளியாக்கினேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செரிபொரணையும் பாக்கும் சக்தியையும் தந்தபாக சுபஹானஹு தஆலா குர்ஆனில் வாயிலாஹ உங்களுக்கு துரிவிடுகிறார் இதே போன்றதான் இன்ம ராயத்தினுடா என்று சொல்கிறார் ஹுவல்லذي அன்ஷஅ அன்ஷஅலகு அன்ஷஅகும் ஹுவல்லذي அன்ஷஅலகுஸ் சம்அ வல் அப்சார வல் அஃகிட த கலீலன்மா தஷ்கூருன் இன்ம ராயத்தினு வாயிலாஹ சும்மா சவ்வாஹு வநஃபகீஹி மர்ரூஹி வஜஅல லகுஸ் சம்அ வல் அப்சார கலீலன்மா தஷ்கூருன் சுபஹானல்லாஹ் இப்படியாக குரானுடைய பல ஆயத்துகளின் வாயிலாக அல்லாஹாக்கு கொடுக்கப்பட்டிருக்கப்பட்டிருக்க பிரஸ்தாத்துக் கொண்டிருக்கிறார் கடைசியாக சொல்லுகிறான் எந்த விடயத்தில் உங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லையோ அந்த விடய அப்படிப்பட்ட விடயங்களில் உங்களுடைய கண்ணை உங்களுடைய காதை நீங்கள் பயம்பிடவேண்டாம் wala taqif ma laysa lak bihi ilm inas sam'a wal basara wal fuada kullu ulaika kana anhu mas'ulatan anbukuri shahodargale anban periyarpile allah subhanahu taala kanna de shidha kuriya naimatte engaluk kandirukiran inda naimat migavum aatchariyana or naimat thaaiyai paapatharku orvagayana paarvai kurandaiyai paapatharku orvagayana paarvai manaveeyai paapatharku orvagayana paarvai நண்பர்களை பார்ப்பதற்கு ஒரு வகையான பார்வை கோபக்காரனை பார்ப்பதற்கு அதாவது எதிரிகளை பார்ப்பதற்கு இன்னும் வகையான பார்வை இப்படியாக சொல்ல அன்புக்குரிய சகோதரர்களே யாரை நாங்கள் பார்க்குகிறோமோ அவர்களுக்கு ஏற்ற பார்வையை நாங்கள் விரும்பாமலேயே அந்த கண்ணின் வாயிலாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் ஒரு மனைவியை பார்க்கக்கூடிய பார்வையைக் கொண்டு குழந்தையை பார்க்க முடியாது குழந்தையை பார்க்கக்கூடிய பார்வையைக் கொண்டு தாயை பார்க்க முடியாது தாயை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான பாசம் மனைவியை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான இன்பம் குழந்தைகளை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான அன்பு நண்பர்களை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான பார்வை இப்படியாக சொல்லப் போனால் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே கண்ணை அல்லாஹ் வித்தியாசமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார் கண் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடக்டாக வந்து கொண்டிருக்கிறது எந்த சொன்னால் நவீன உலகம் சொல்லுகிறது இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது நாங்கள் விஞ்ஞானத்தை நம்பவில்லை ஆனால் விஞ்ஞானம் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது குரானுக்கு தோதுவானதாக இருக்கும் என்றால் குரான் சொல்லக்கூடியதற்கு தோதுவானதாகத்தான் விஞ்ஞானம் நிச்சயமாக இருக்க வேண்டும் எந்த விஞ்ஞானம் குரானுடைய கருத்தை பொய்படுத்துமோ நாங்கள் சொல்லுகிறோம் இன்னும் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் சரியாக சிந்திக்கவில்லை சரியாக சிந்தித்து பார்த்தால் குரான் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் உங்களுடைய விஞ்ஞானம் சொல்ல வேண்டும் ஆனால் விஞ்ஞானம் சொல்ல வேண்டியதைத்தான் குரான் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயப்பாடு இல்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அதாவது ஒட்டகத்தில் சவாறு செய்யக்கூடிய காலகட்டத்தில் வாகனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் கண்டிருக்கவில்லை அவர்கள் கண்டதெல்லாம் ஏர் வாகனம் அதாவது மிருகங்களை தான் மனிதர்கள் அந்த காலத்தில் வாகனங்களாக பாதித்தார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் பால்வழி மண்டலத்தில் நாங்கள் அத்தாட்சிகளை காட்டுவோம் பால்வழி மண்டலத்தில் மக்கள் அத்தாட்சிகளை காப்பார்கள் நாங்கள் பின்னால் காட்டுவோம் எங்களுடைய அத்தாட்சிகளை எங்களுடைய எங்களுடைய அடையாளங்களை காட்டுவோம் பால்வழி மண்டலத்தில் அங்கே மாத்திரமல்லி அன்பு சிக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடம்பிலேயே எங்களுடைய அத்தாட்சிகள் யாரால் இருந்து இன்றைய உலகம் அன்புக்குரிய சகோதரர்களே விஞ்ஞானத்திலும் வைத்திய துறையிலும் கொடிகட்டை பறந்து விட்டாலும் கூட அல்லா சொல்லுகிறான் குரானில் நாங்கள் இவைகளே உங்களுக்கு காட்டுவதற்குத்தான் இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கண் எப்படி தாக்குகிறது கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை எப்படிப்பட்ட நரம்புகள் எத்தனை வகையான பார்வைகள் சுகானம் வா உலகம் கண்ணை ஒரு வித்தியாசமான படைப்பாக பார்த்து எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணுடைய வடிவமைப்பும் வித்தியாசமானதாரும் என்று சொல்லி அதை கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே கண் தரப்பட்ட அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நியமர் இதை சொல்லுகிறான் உனக்கு நான் ரெண்டு கண்ண தரவில்லையா உனக்கு நான் ரெண்டு கண்ணை தரவில்லையா உனக்கு ஒரு வாயை நான் தரவில்லையா சுபகான் அல்லாஹ் வாய் பேசுகிறது கண் பார்க்குகிறது சுபஹான் அல்லாஹ் அல்லா மிக தெளிவாக கேட்குகிறான் உனக்கு ரெண்டு பார்வையை தந்திருக்கிறேன் கேள்வியை பார்க்கக்கூடிய கண்ணை தந்திருக்கிறேன் கேட்கக்கூடிய காதை தந்திருக்கிறேன் பேசக்கூடிய வாயை தந்திருக்கிறேன் இவைகள் அனைத்தையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன் இனி எனக்கு நன்றி செலுத்தக் கூடாவா எனக்கு நன்றி அடியா என்று சொல்லி அல்லா சுபான விழிக்குகிறான் ஹதீஸ்ல வந்திருக்கிறத அல்லாஹுடைய நபி சொல்லுகிறார்கள் அல்லா சுபான சொல்லுவதாக அல்லாஹ் சுபஹான் சொல்லுகிறான் ஐபாதி என்னுடைய அலியார்களே எவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹ் எங்களை பார்த்து விழிக்குகிறான் அல்லாஹ் எங்களுடன் கதைக்குகிறான் யா இபாதி என்னுடைய அடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் மறந்துவிடக் கூடாது அல்லாஹுடைய ஒரு அந்தஸ்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நான் இன்னாருடைய அடியான் நான் இன்னாரிடத்தில் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அதை வைத்து சிலர்கள் கண்ணியப்படுகிறார்கள் கண்ணி தன்னை கண்ணியமாக நினைக்கிறார்கள் நான் இன்னவர் இன்னவர் எனக்கு தெரியும் என்பதை நினைத்து அவர்கள் அவர்களின் தங்கரை அறிமுகப்படுத்துகிறார்கள் ஆனால் நான் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய அவன் தான் பராமரிக்கிறான் அவன் என்னை கட்டுப்பாட்டிற்கான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே இதனால் தான் அல்லாஹ் ரசூர் அல்லாஹு அடிக் வல்லம் அவர்களை கூட தன்னுடைய அதியார் என்று சொல்லித்தான் குரானில் வர்ணித்திருக்கிறான் ரெண்டு கட்டத்தில் சொல்லும் பொழுது எந்த நபிக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல அல்லாஹ் அலிம் அவர்களை ஏது வானத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய முன்தகாவைக்கும் அழைத்து சுவர்க்கத்தையும் காட்டி நரகத்தையும் காட்டி அல்லாஹ் நபியோடைய நேருக்கு நேராக அணிந்து பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த தொலை தூரத்தை ஒரு சில வினாடிகளில் அல்ல ஒரு சில நொடி பொழுதுகளில் கலந்து சென்ற சன் அல்லாஹு அலி வசல்லம் அந்த இராவலி பயணத்தை மேற்கொண்டார்களே அந்த இராவலி பயணத்தை நத்தாக்கி வைத்தானே அந்த அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடையை சொல்லாமல் சுபஹான் அல்லதி அஸ்ராஹி தன்னுடைய அடியான் தன்னுடைய அடியார் என்று சொல்லக்கூடிய வாரத்தையை அல்லாஹ் அங்கே கையாண்டிருக்கிறான் இதே போலத்தான் குரானை கொடுக்கும் பொழுது இன் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹில்லذي anzala 'ala 'abdihi தனுடைய அடியாருنين மீது எந்த குர்ஆனை இறக்கி வைத்தானோ அந்த இறைவనికి புகழரைத்தும் அந்த இறைவனை அல்லாஹ்வே புகழ்ந்து கூறுகிறான் அவனே அவனே புகழ்ந்து கூறுகிறான் அல்ஹம்துலில்லாஹில்லذي anzala 'ala 'abdihiல் கிதாப் தனுடைய அடியாருنين மீது அந்த குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவனுக்கு புகழரை என்று சொல்லி அல்லா சொல்லா அந்த அங்கே விடுத்திருக்கிறான் இதே போலத்தான் ஹபீசு அல்லா சொல்லுகிறான் மகனே இன்னொரு கட்டத்தில் யார் என்னுடைய அடியார்களே இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான் எபுன ஆதம் ஆதமுடைய மகனே قد uncomfortable عليك نعم اظاما ان гл Понدد س Lilay ونحن من م Luى شرات او نب كان يش bang també قدgende والب في ش επι سolas انолог أمر ياش م Cathy وبحمك لهم إنهم وليانى و Shouldock Hin لغة ع hurting ashwmn شكر ح Brعا كان ل dich Saya الك அல்லாஹ எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய ஞானத்துகளை அருகொடைகளை நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றிருந்தால் அவைகளை எங்களால் எண்ணி பார்க்க முடியாது எண்ணி முடிக்க முடியாது يا ابن ادم ادمو يا بحلي ولكن ان تذكر نعمتك لي انال انني باكم முடியது அதற்கொன்னால் শুকුරු செய்யவும் முடியாது وان مما انمت عليك ان جعلت لك عينين تنظر بهما எனக்கு செய்த நான்களில் அறுக்குடைகளில் ஒன்றுதான் உனக்கு நான் ரெண்டு கண்ணை தந்திருக்கிறேன் அந்த ரெண்டு கண்ணின் ஊடாக நீ பார்த்து என்னுடைய படைப்பினங்களை பார்க்கிறாய் என்னுடைய நான் நான் படைத்திருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களையும் அதை கொண்டு பார்க்கிறாய் அந்த கண்ணுக்கு மேல நான் என்ன செய்திருக்கிறேன் சொன்னால் ஒரு திரையை போட்டிருக்கிறேன் கண்ணுக்கு மேல் நாங்கள் சொல்லுவோம் கண் இமை என்பதாக ஒரு திரையை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுகிறான் பொன்பொறும்பி ஐநே கையில அகத்துல அப்படிப்பட்டவைகளை மாத்திரம் இந்த கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்வாயாக அடைக்க நான் உனக்கு ஹராமாக்கி நீ ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் உன்னுடைய உனக்கு முன்னால் ஏற்பட்டு விட்டால் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மேற்பட்டுவிட்டால் கண்ணுக்கு மேலே நான் வைத்திருக்க கண்ணை பற்றி கொள்வாயாக கண்ணை மூடி விடுவாயாக ஹராமாக்கப்பட்டதை உன்னுடைய கண்ணை கொண்டு பார்க்காதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அதே போன்று தான் துலக்கிசானன் ஆனனுடைய மகனே உனக்கு ஒரு நாவையும் தந்திருக்கிறேன் எப்படி நன்றி விதம் விதமாக பேசுகிறோம் வர்ணித்து வரணைத்து பேசுகிறோம் பேசுகிறோம் நான் அதற்கொரு நாவை தந்திருக்கிறேன் அதற்கும் ஒரு மூடியை வைத்திருக்குகிறேன் எதை கொண்டு நான் ஏவிருக்கிறேனோ அப்படிப்பட்ட மொழியங்களை கொண்டு நீ பேசுவாயாக அப்படிப்பட்ட மொழியங்களை கரைப்பாயாக உனக்கு எதை நான் ஹலால் ஆக்கினேனோ அவைகளை பேசுவாயாக மனைவியுடன் கதைப்பது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகளுடன் பறி அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் ஏவியும் இருக்குகிறான் தாயுடன் பேசுவதை அல்லாஹ் கட்டாயமாக்கி இருக்கிறான் எவைகளை எல்லாம் உனக்கு வாஜிபாகி விட்டேனோ எவைகளை எல்லாம் செய்யும்படியாக பணித்திருக்கிறேனோ அவைகளுக்காகவே நாக்கை பயன்படுத்துவாயாக வாயை பயன்படுத்துவாயாக வாயை கொண்டு பேசுவாயாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இந் ஆரக்க ما حرمت عليك ونكنا الحرامة كبرت ييد على دو أندريه உனக்கு முன்னால் வந்து விட்டால் பிறரை பத்து கீபத்து பேசுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஒருவரை தரன் குறைத்து பேசுவதை ஹராமாக்கி இருக்கான் அல்லா சுகத்தான் ஒருவரின் மீது பொறாமை கொண்டு பேசுவதை மகனே உன்னுடைய வாயை பொத்திக் கொள்வாயாக உதடுகளை இறுக்கி பொத்தி கொள்வாயாக உன்னுடைய இரண்டு உதடுகளையும் உன்னுடைய நாக்கு பாதுகாப்பு கவனித்தான் வைத்திருக்கிறேன் இதே போலத்தான் உனக்கு ஒரு அபத்தையும் வைத்திருக்கிறேன் பாதுகாக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய ஒரு பாதுகாப்பான அதில் அதை பாவித்துக் கொள்வதாக உனக்கு அராமாக்கப்பட்ட பாதுகாப்பாக பாவிப்பதற்கு அறமாக்கப்பட்ட ஏதாவது ஒரு இடம் கொடுக்கிற ஏற்படும் என்றிருந்தால் அபத்துக்கு மேலால் என்னுடைய கோபத்தை நீ சுமந்து கொள்ள மாட்டாய் என்னுடைய வேதனையைக்கும் நீ வேதனைக்கும் நீ தகுதி பெற மாட்டாய் மக வேதனையையும் உன்னால் சுமந்து கொள்ள முடியாது எனவே நான் சொல்லக்கூடியதை நீ செய்வாயா என்று சொல்லி அல்லா சொல் தாரா ஹதீசு வாயிலாக எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பின் பெரியார்களே அல்லா சுல் எங்களுக்கு என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் இந்த நியமத்தை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும் இந்த நியமத்தை எப்படி நாங்கள் அணுக வேண்டும் உலகத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு உடையத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அங்கவீனர்களாக பிறக்கும்பதே பார்வை அற்றவர்களாக பிறக்கும் பொழுதே இந்த நோயுடன் பிறந்து வாழக்கூடிய வளரக்கூடிய எத்தனையோ மக்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அல்லாஹ் சுஹானு தாலா அவர்களுக்கும் சந்தோஷமான வாழ்வை நசிபாக்குவானா அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சுஹான முத்தாலா கவலைகள் அற்ற ஆரோக்கியமான மனநிறைவான வாழ்வை அல்லா நசீவாக்குவானாக இந்த சந்தர்ப்பத்தில் விடயத்தின் பக்கமாக உங்களை இழுத்துச் செல்ல விரும்புகிறேன் ஒருவர் பிறக்கும் பொழுதே குறைபாடுகளுடன் கால் சொத்தியாக கை இல்லாதவராக கால் நொண்டியாக கை சொத்தியாக பார்வையற்றொரு குருகனாக பேச முடியாத ஒரு ஊமையாக இப்படியாக பிறந்து விட்டால் அவர்களை நாங்கள் எப்படி நடத்தாட்ட வேண்டும் சல்லல்லாக அழிவு செல்லும் அவர்கள் அவர்களை எப்படி நடத்தாட்டி இருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் அல்லா சுபான முத்தாலா ஒவ்வொரு மனிதனையும் சோதிக்கிறான் நல்லவர்கள் நன்றாக படைக்கப்பட்ட எந்த விதமான சரீர சுகத்தில் எந்தவித சரீர சுகத்துடன் படைக்கப்பட்ட ஒருவரையும் அல்லாஹ் சோதிக்கிறான் இதே போல அங்கவீனராக படைக்கப்பட்டவனையும் அல்லாஹ் சோதிக்கிறான் அவனுக்கு இப்படியான சோதனை அவனுக்கு இப்படியான சோதனை ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனையாகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார்கள் அன்பின் பெற்றோர்களே அன்பின் சகோதரர்களே அப்படி படைக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கக்கூடிய அங்கவீனர்களை இஸ்லாம் எப்படி அணுகியிருக்கிறது அவர்களை எப்படி நடத்தாட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தையும் ஒரு விளக்கத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நபிசல் அல்லாஹோ அலைவர் சொல்ல முடிய சஹாபாக்களில் ஒரு சஹாபி இருந்தார் அப்துல்லாஹிபின் ரவி அல்லாஹு தகவலானார் தெரியாத ஒரு புறவை குருடம்ல அறிந்த சந்தம் அவரையும் இந்த தீனுக்கு பாதித்தார்கள் அவரையும் ஒழுக்கி வைக்கவில்லை அவரையும் ஓனமாக்கவில்லை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு பெரிய ஒரு பொறுப்பு என்று சொன்னால் சுபகானம்லா பான்கு சொல்லக்கூடிய முரங்கினாக அவரை ஆக்கிவிட்டார்கள் அந்த காலத்தில் பான்பு சொல்லுவதை சொல்லக்கூடியதே கடிகாரங்களை பார்த்தல்ல அந்த காலத்தின் பாண்பு சொல்லுவது சூரியனுடைய ஓட்டத்தை பார்த்துத்தான் சூரியனுடைய ஓட்டத்தை அறிந்துதான் அதாவது அடிமானத்தில் ஒழிக்கக்கூடிய அந்த வெளிச்சம் பிறந்ததற்கு பிறகு சுபகுடைய அதான் சொல்லப்பட வேண்டும் லொஹருடைய அதான் சூரியன் மத்திய கோட்டுக்கு வந்து அந்த பக்கமாக அதாவது மேற்கு பக்கமாக சாய்ந்ததுக்கு பிறகுதான் லொஹருடைய அதான் ஒழிக்கப்படும் அசருடைய அதான் ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளை போன்று இரண்டு மடங்காக ஆகிவிட்டால் மறைந்து விட்டால் மகனுடைய மறைந்துவிட்டால் சொல்லப்படும் இப்படியாக ஒவ்வொரு தொழுகைக்குரிய நேரம் இருக்கிறதே சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் தொழுகையினுடைய நேரத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கிறான் தொழுகையினுடைய நேரத்தை நேரங்களில் அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது தொலுகைக்காக வேண்டி ஆயத்தமாகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மேலான பணிக்கு ஒரு மேலான பொறுப்புடைய பொறுப்புக்கு ஹசரத் அப்துல்லாத்த ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு புறவின் குருடரை கூட அந்த பொறுப்புக்கு நியமித்தார்கள் அவர்களை கூட ஓரமாக்கவில்லை அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே இதை நாங்கள் மேற்கத்திய உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அங்கவீனர்களாக பிறந்தவர்கள் எப்படி நடத்தாக்கப்படுகிறார்கள் அவர்களை ஓரமாக்கவில்லை எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான பழக்கம் தான் ஒரு குடும்பத்தில் அப்படி ஒருவர் பிறந்து விட்டான் நாங்கள் என்னோம் தெரியுமா அவரை அப்படி ஒரு அறைக்குள்ளே போட்டு அடைத்து விடுகிறோம் அவருக்கு வானத்தை கூட காட்டுவதில்லை சமூகத்திற்கே அவரை தெரியாது அவருக்கு சமூகம் தெரியாது சுபகானம்மா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே இது நினைக்கிறேன் மிக மோசமான ஒரு பழக்க வழக்கம் அல்லாவுடைய கதிரை பொருந்திக் ஒரு அமைப்பு எனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய அங்கவீனர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான முறையில் அவர்களுக்கு அல்ல சுகான பல வகையான திறமைகளை கொடுத்திருப்பான் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் எப்படி அணுக வேண்டும் அவர்களை எப்படி நடப்பாக்க வேண்டும் செல்லு அழைவ செல்லம் யாரையுமே ஒதுக்கவில்லை அண்ணா சும ஆதிவா சொன்னார்கள் சொல்லு அழைவு செல்லம் மனிதர்கள் சுரங்கத்தை போன்றவர்கள் மனிதர்கள் சுரங்களை போன்றவர்கள் அந்த சுரங்கத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெற்றோர்களே அப்படி யாராவது எங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க என்று இருந்தால் நாங்கள் நினைக்க வேண்டும் இவர்கள் தான் எங்களுடைய சுவர்க்கத்துக்குரிய பாதை இவர்களை மையப் இவர்களை நாங்கள் அணுகி இவர்களுக்கு சிறுமத்து செய்து அவர்களுடைய மனதை வென்று நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள மீட்சிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையைத்தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே சமீப காலத்தில் அரேபியாவிட் முஃப்தி பின்பாதுல்லாகியதை தன்னுடைய பதினெட்டு வயதில் இரண்டு கண்களையும் இறந்து விட்டார்கள் ஆனாலும் அல்லாஹ் சுஹான அவருடைய கண்ணுடைய பார்வை தான் பறிக்கப்பட்டு விட்டது எடுக்கப்பட்டு விட்டது ஆனாலும் கூட அகப்பார்வை பசீராத் என்று சொல்லக்கூடிய உள்ள பார்வை அப்படியே இருந்து கொண்டிருந்தது அல்லாஹ் அதன் காரணமாக அவருக்கு கொடுத்த சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை சவுதி அரேபியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலிருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் தாருல் இப்தா என்று சொல்லக்கூடியது அதனுடைய முஃப்தியாக அதனுடைய அதனுடைய இமாமாக முஃப்தியாக கடைசி வரைக்கும் மவுத் வரைக்கும் அல்ல இதேபோல ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் பார்வைகள் பறிக்கப்பட்டு விட்டது ஆனால் அவர்களை அல்லாஹ் ஓரமாக்கவில்லை எனவே எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒன்றை ஞாபகத்தில் விட்டுக் கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் ஒரு குழந்தை அங்க வீரராக விட்டார் நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னிருந்தால் எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அத்துணை உரிமைகளும் அந்த குழந்தைக்கும் அந்த சகோதரனுக்கும் இருக்கத்தான் செய்கிறது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவனுக்கு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு புத்திமந்தம் அதாவது புத்தியில் அவருக்கு பரிபூர்ணமானி இல்லை பைத்தியகாரன் வைத்துக் கொள்வோமே அவரோடு பைத்தியகாரன் என்பதாக வைத்துக் கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே அவர் பைத்தியகாரனாக இருந்தாலும் கூட வாப்பா விட்டு விட்டு போகக்கூடிய அனந்தர சொத்தில் மற்ற மூணு குழந்தைகளுக்கும் எவ்வளவு கிடைக்குமோ இதே அளவு அந்த குழந்தைக்கும் கிடைக்கத்தான் செய்யும் அவன் பைத்தியகாரன் என்பதின் காரணமாக சொத்துருமையிலிருந்து அவர் ஓரமாக்கப்படக்கூடிய சொத்துரிமையிலிருந்து அவரை ஓரமாக்க முடியாது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் நாலு குலந்தெய்கள் இருக்கிறார்கள் அதுல ஒரு நாலு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு ஏதோ அல்லா வாழ்வை நம் அனைவருக்கு நசீவாக்குவானாக ஆகியத்தான வாழ்வை அல்லா நம் அனைவருக்கும் தண்டருவானாக நாலு குழந்தைகளும் சதைதொகத்துடன் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் ஐந்தாவது ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு சுகம் அந்த குழந்தைக்கு சின்னப்புள்ள புத்தி அது அந்த குழந்தை பைத்தியகாரவதாக அப்படி இருந்தாலும் கூட இஸ்லாம் அவர்களை எப்படி மதித்திருக்கிறது தெரியுமா அவர்களுக்கு கொடுக்க பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய அளவு பங்குதான் அந்த ஐந்தாவது குழந்தைக்கும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தான் இஸ்லாம் வகுத்திருக்கிறது அதற்கு மேலால் இஸ்லாம் சொல்லி அவருடைய சொத்தை பராமரித்து அந்த சொத்தை வளர்த்து அந்த சொத்தை பெருக்கி அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களை சாரும் சொல்லுகிறான் பணத்தை அந்த மக்களுடைய பணத்தை மடையர்களுடைய பணத்தை அந்த மடையர்களுடைய கையில் ஒப்படைக்க வேண்டாம் அதை பாதுகாத்து வளர்ப்பது உங்களுடைய பொறுப்பில் சொல்லக்கூடிய கடமைப்பாட்டை குரானின் வாயிலாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தர்களா எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே சமூகத்தின் எப்பொழுதுமே பழகிக்கொள்ள வேண்டும் அங்கவீனர்களா சுகை சுகையினர்களா நாங்கள் அவர்களை கூட இந்த இஸ்லாத்துக்கு எந்த வகையில் அவர்களை எடுக்கலாம் எந்த வகையில் அவர்களை முன்னேற்றலாம் என்று சொல்லக்கூடிய தொழில் அவர்களுக்காக உழைப்பது எங்களுடைய கடமையாக வந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் இந்த விடயத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை அவர்களை ஒருபோதும் பொதுக்கிவிடக் கூடாது அவர்களுக்கு சமூகத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் சமூகத்துக்கு அவர்களை காட்டிக் கொடுக்க வேண்டும் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் எங்களை சார்ந்தவர்கள் நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள் என்று சொல்லி அவருடன் பரஸ்பரம் ஒரு சந்தர்ப்பம் எங்களுடைய பள்ளி வாய்களில் கூட உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணம் தான் அப்துல்லோ அவர்களை அல்லா சுலானு கூட சூறாவை கூட அவர் வந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் முகத்தை சுருக்கி கொண்டார்கள் ஏன் காரணம் இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் இவர் இங்கே வருகிறார் அவர் வரவில்லை அல்லா அவரை அங்கே அனுப்பி வைத்தான் சல்ல அல்லூர் அறிவசல்ல ஒரு முக்கியமான ஒரு டெடிகேஷன் அதாவது முக்கியமான மக்காவை சார்ந்த கொஞ்ச பேர் வந்திருக்கிறாங்க அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறாஹு அழிவசல்லம் நவீனுடைய விருப்பம் வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாங்கத்தானே இந்த மக்கள் தீன விளங்கி கொண்டா மற்ற மக்கள் லேசாக தீன விளங்கிக் கொள்வாங்க மக்கத்துடைய முக்கியமான மக்களுக்கு மக்களை ஒன்று கூட்டி கரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் அவர்களுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டத்தில் தான் ரெண்டு கண்ணும் தெரியாத அந்த புறவிக்கூடராக பறந்த ஹசரத் அப்துல்லாஹிபின் அப்துல்லாஹிபின் அம்மா தாள அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அவர் கம்ப ஊண்டி ஊண்டி வந்து நவிக்கு முன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் சல் அல்லாஹு அலி முகத்தை கொஞ்சம் சுருக்கி கொண்டார்கள் இந்த நேரத்திலா இவர் இங்க வரவேண்டும் அல்லாஹ் குரான்ல ஆய திறக்குகிறார் அபசவல்லமா குறுடர் வந்ததற்காக வேண்டி முகத்தை சுருக்கிக் கொண்டவரே என்று சொல்லி அவ்வா நபியுடன் அழகாக கதைத்து நபிக்கு சொல்லுகிறான் அப்படி செய்ய வேண்டாம் குருடராக இருந்தாலும் அவரை நாங்கள் அரவணைக்க வேண்டும் அவர் வரவில்லை அவரை நான் அவ்வா அனுப்பி வைத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே நாங்கள் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாம் அங்கவீனர்களாக சுக சுகம் அதானது பரிபூர்ணமான சரீர சுகத்தை இழந்த நிலையில் பிறந்தவர்களை இஸ்லாம் அரவணைத்து இருக்கிறது அவர்களை அரவணைத்துக் கொள்வோம் ஆனால் இதற்கான ஏற்பாடுகள் முஸ்லீம் என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கக்கூடிய இடங்கள் கூட இஸ்லாம் அவசியமான உடைய ஊர்களில் எந்தெந்த இடங்களில் இதற்கான அமைப்புகள் இருக்கிறதோ அந்தந்த அமைப்புகள் இஸ்லாம் முஸ்லீம்களை கொண்டு மாற்ற மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் அரவணைப்போம் ஆனால் இஸ்லாமியில் இஸ்லாம் பண்பாட்டையும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தோஹைதையும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அகலாக்கையும் அந்த கூடைக்கு கீழ் நாங்கள் அவர்களுக்கு போதிப்போம் நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இது உம்மத்துடைய மிக முக்கியமான ஒரு பணி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு அப்படிப்பட்ட இடங்களை வளர்க்கக்கூடிய எப்படிப்பட்ட இடங்களை நடத்தாக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உதவி செய்வது நம் அனைவருடைய பொறுப்பு கடமை என்பதை யாரோ மறந்துவிட வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அந்த இடங்கள் இஸ்லாம் மயப்படுத்தப்பட்ட இஸ்லாத்தை முதன்மைப்படுத்தி இஸ்லாத்தை முன் இஸ்லாத்துக்கு முன்னுரிமை கொடுத்து முஸ்லீம்களாக அவர்களை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களாக அமைப்புகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்வது மிக முக்கியமானதாக எனவே நியமத்துகளில் மிக முக்கியமத்து கண் பார்வை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் எனவே அன்பு கூறிய சகோதரர்களே இந்த கண்ணை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும் அல்லாஹ் இந்த கண்ணை பாவிப்பதற்குரிய முறையை எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறான் எந்த முறையில் இந்த கண் பாவிக்கப்பட வேண்டும் அதுல கண்ணுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் இப்பொழுதுமே கீழே வைத்துக் கொள்ளுங்கள் பார்வையை கீழே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஏ நபியே நாயகமே அடையின் சொல்ல முறேல் முக்மீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பெண்களுடைய சம்பவம் பெண்களுடைய கட்டளை பின்னால் வருகிறது முதலாவது ஆண்களை பார்த்து சொல்லுகிறான் பொல் இல் முக்மினீன் நபியே நாயகமே இந்த முக்மீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை கீழே வைத்துக் கொள்ளும்படியாக பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளும்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்லனுக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய சருதா இந்த சருதா தான் யாருடனும் கழிப்போம் பிரச்சினை இல்லை ஆனால் பார்வையை கீழே வைத்துக் ஒரு பெண்ணுடன் கழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது சகாதத்தைச் சொல்ல வேண்டும் பிட்னஸ் ஆக வருவதற்கு வரலாம் ஒரு பெண்ணை பார்க்கலாம் ஒரு பெண்ணுடன் கதைக்கலாம் வியாபார வர்த்தகம் செய்யும்போது ஒரு பெண்ணுடன் கதைக்கலாம் பிரச்சினை இல்லை ஆனால் பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கடைக்கு ஒரு பெண் சாமான வாங்க வந்திருக்கிறாள் நான் அவளுடன் கதைக்குகிறேன் தேவையான அளவு கதைக்குகிறேன் அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான் முக்மீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் எபுகிம் அவர்களுடைய பார்வையை கீழே வைத்துக் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் தன்னுடைய பார்வை எப்பொழுதுமே கீழ் நோக்கியதாக இருக்கும் அப்படின் கொண்டு பார்க்காமல் என்று சொல்லக்கூடிய தனிவான கட்டளையை அல்லாஹா எங்களுக்கு இங்கே விட்டு இருக்கிறான் இதே போலதான் இரண்டாவது சொல்லுகிறான் அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த அகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் வழியாக பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பார்வையை கீழே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அவர்களுடைய அசத்தையும் பாதுகாத்துக் சொல்லுங்கள் ஏன் காரணம் அன்புக்குரிய சகோதரர்களே ஜினாவுடைய பாவ பாவமான அந்த அந்த மோசமான பாவத்தினுடைய ஆரம்பம் கண்ணை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அது அவற்றை கொண்டு முடிகிறது எனவே அல்லாஹ் பிஜாயத்தை சொன்னது போல ஆரம்பத்தை சொல்லிவிட்டு முடிவையும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன முடிவென்று சொன்னால் உங்களுடைய பாவத்தினுடைய முடிவு அது விபச்சாரமாகத்தான் இருக்கும் எனவே பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பார்வையை பாதுகாப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய மானக்கீடான இந்த அருவறுக்கத்தக்க இந்த இடைச்சாரத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை தான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் வாயிலாக எங்களுக்கு சொல்லி தருகிறார் சொல்லுங்கள் பார்வையை கீழே வைத்துக் கொள்ளும்படியாக அவருடைய அகத்தை அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அதுதான் உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும் உங்களுடைய பார்வை கீழ் நோக்கி இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது வரக்கூடிய வாரங்களில் எப்படிப்பட்ட பரிசுத்தம் கிடைக்கும் பார்வையை கீழே வைப்பதின் காரணமாக என்ன கிடைக்கும் எங்களுக்கு அல்ல சொல்லுகிறானே ராணிக்கு அற்காலக்கும் அதுதான் உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது உதவியானதாக இருக்கும் என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட உள்ள சுத்திற்கு பார்வையை கீழே வைப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயங்களை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் அல்லாஹா தாரா நம் அனைவர்களையும் இறைவனுடைய அல்லாஹுடைய கட்டளைக்கு முற்றாக வழிபட்டு அவன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் எங்களுடைய பார்வைக்கிப்பான அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக கபூர் செய்து கொள்வானாக ஏற்றுக்கொள்வான